அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டின் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலி இலந்தேசி மாணவியல் தலைப்பு நேரம் ஒருமுறை மாவீரர் நெப்போலியன் தன் அதிகாரி ஒருவரிடம் ஒரு வேலை ஒப்படைத்திருந்தார் மறுநாள் காலை அந்த அதிகாரி நெப்போலியனை சந்தித்து தாங்களிட்ட பணியை நேற்று பகல் முழுவதும் செய்தேன் ஆனால் முடிக்க முடியவில்லை என்றார் அவரை கூர்ந்து பார்த்த நெப்போலியன் அப்படியானால் இரவு என்னவாயிற்று என்று கேட்டார் அதிகாரி என்ன சொல்றி தெரியாது திகைத்து போனார் ஆம் படிப்படியாக லக்குகளை நிர்ணயித்த ஒவ்வொரு லக்கையும் எட்டுவதற்கு தேவையான கால வரம்பை நிர்ணயிப்பதில் தவறு செய்திருப்பார்கள் அதனால்தான் அவருடைய திட்டம் சில சமயங்களில் தோல்வியோடும் சில சமயங்களில் கால நிறைவேறும் எனவே லக்குகளை எட்டுவதற்கான கால வரம்புகளை நிர்ணயிக்கும் போது முன்னிறுத்தி அவசரப்படாமல் நம்முடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி போதுமான கால அவகாசத்தோடு எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் சிந்திப்போம் நேரத்தை சரியான முறையில் நம்முடைய செயல்களுக்கு ஒப்பாக பயன்படுத்துவோம் நன்றி